தலைப்பு நூற்று முப்பது மூவகை சித்தி கர்மசித்தி யோகசித்தி ஞானசித்தி என சித்தி வகை மூன்றாம் கர்மசித்தி ஆவது அனிமா துரும்பை மேருவாக்குகிறது மகிமா மேருவை துரும்பாக்குகிறது கரிமா மேருவை ஒன்றுமில்லாமல் செய்கிறது லகிமா ஒன்றுமில்லாத இடத்தில் அநேகங்களாகச் செய்கிறது பிராத்தி வேண்டுவன அடைதல் ஈசத்துவம் குளிகை வல்லபத்தால் எங்கும் செல்லுகிறது பிரகாமியம் பரகாய பிரவேசம் கூடுவிட்டு கூடுபாய்தல் வசித்துவம் எழுவகை தோற்றமாகிய தேவ மனுஷ நரக மிருக பட்சி ஊர்வன விருட்சம் முதலியவற்றை தன்வசப்படுத்துகின்றது கர்மசித்தி விவரம் தேகத்தை கல்பசித்தி செய்து கொள்ளுதல் அபரமார்கி சதாசிவானந்த அனுபவம் சதாசிவ காலம் வரை பிரேதத்தை உயிர்ப்பித்தல் சித்திகாலம் மூன்றே முக்கால் வருஷத்திற்கு உள் யோக சித்தி விவரம் அறுபத்து நான்கு சித்திகளையும் தன் சுதந்திரத்தில் நடத்துகிறது சங்கல்ப குலிகை புராண கல்பதேகி பிரமகாலம் பராபரமார்க்கி சித்திகாலம் பன்னிரண்டு வருஷம் முதல் நூற்று எட்டு வருஷத்திற்கு உள் புதைத்த தேகத்தை நாசமடையாமுன் உயிர்ப்பித்தல் ஞான சித்திகளின் விவரம் அறுபத்து நாலாயிரம் சித்திகளையும் தன் சுதந்திரத்தில் நடத்துகிறது ஆறுநூற்று கோடி பேதமாகிய மகா தன் நிஷ்டம் நடத்துகிறது காலம் கடந்தது அடிநிலை முடிநிலை சுத்த கர்ம சுத்த யோக சுத்த ஞான சித்தி வல்லபங்களை தன் சுதந்திரத்தால் நடத்துகிறது